சாஸ்திரங்களோடு இணைத்து கொண்டோமேயானால் நமது உள்ளம் தூய்மை பெற்று வாழ்க்கையில் நாம் குற்றங்களை நிகழ்த்தாமல் வாழ முடியும் என்று கூறினேன் நம்பிக்கை வைத்து அதன் கருத்துக்களை நன்கு கற்று உணர்ந்து அதனை நன்கு கடைபிடிக்க வேண்டும் என்று பார்த்தோம் முதலிலே நம்முடைய இயல்புக்கு ஏற்ற பிரகாரம் மனோதத்துவ அடிப்படையில் உலகப் பொருள்களை நாடியும் இன்பத்தை நாடியும் அதே சமயம் கடவுளை மிக முக்கியமான குறிக்கோளாக கொண்டும் வாழலாம் போகத்தை யோகமாக்க முடியும் யோக திருஷ்டியோடு போகத்தை நாம் பெறலாம் என்று ஒரு கருத்தை பார்த்தோம் முதலில் செயல்களை புரிதல் பிறகு அந்த செயல்களை யோகமாக செய்தல் என்று பார்த்தோம் ஸ்ரத்தா கர்ம அனுஷ்டானம் பிறகு கர்ம யோக அனுஷ்டானம் என்று பிரித்தோம் கர்ம அனுஷ்டானத்தில் நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மங்கள் உண்டு கர்மயோகத்துக்கு வந்துவிட்டால் காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் என்பவைகள் இல்லை நித்திய கர்மத்தையும் நைமித்திக கர்மத்தையும் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்வதுதான் கர்மயோகம் பிறகு மனம் ஓரளவு அமைதி பெறுகிறது விருப்பு வெறுப்புகள் குறைகின்றன ஒரு இடத்திலே அமர்ந்து நம்மால் எல்லாம் வல்ல இறைவனை ஒரு வடிவத்திலோ அல்லது உலகமாகவோ தியானம் பண்ண முடியும் என்று சொன்னேன் அதனால் ஏற்படக்கூடிய பயனையும் பார்த்தோம் மனது ஒருமுகப்படுகிறது மனது பறந்து விரிகிறது என்ற கருத்தை பார்த்த இருப்பினும் முழுமையான இன்பத்தை மனிதன் அவைகளாலும் பெற்றுவிட முடியாது என்று சொல்லப்படுகிற வேதாந்த பாகம் ஞானபாகம் வருகிறது அதர்மமாக உலகத்தில் வாழ்ந்தாலும் முழுமையான இன்பத்தை பெற்றுவிட முடியாது தர்மமாக உலகத்தில் வாழ்வோமேயானாலும் முழுமையாக இன்பத்தை பெற்றுவிட முடியாது ஆனால் அதே சமயம் ஓரளவு இன்பத்தை நம்மால் அடைய முடியும் என்றாலும் உண்மையில் இன்பத்தை அடைவது என்பதே இயலாததொன்று என்று வேதாந்தம் பேசத் தொடங்குகிறது முழுமையான ஆனந்தத்தை இன்பத்தை யாரும் அடைந்துவிட முடியாது அது என்ன சாதனைகளை புரிந்தாலும் படன் குறன் கிமா ஆனா குருசாகம் முன்னோவிந்தம் நீ எத்தனை தடவை கங்கா கரைக்கு போனாலும் சரி குருத்தே கங்கா சாகர கமனம் கங்கா உற்பத்தி ஸ்தானமாகிய கோமுகத்திலிருந்து பாத யாத்திரையாக கிளம்பி கங்கா வந்து சங்கமமாகக்கூடிய கங்கா சாகரம் என்கின்ற காலிகட்டம் கல்கத்தா தேசத்துக்கு நீ போனாலும் சரி குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் நிறைய விரதம் செவ்வாக்கிழமை விரதம் அமாவாச விரதம் பௌர்ணமி விரதம் ஏகாதசி விரதம் கார்த்திகை விரதம் இது போன்ற எண்ணற்ற விரதங்களை நீ எவ்வளவு கடைபிடித்தாலும் சரி அதுவா தானம் நீ எவ்வளவுதான் தானம் பண்ணினாலும் சரி அதுக்கு அதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை இது செஞ்சால் மாத்திரம் போதாது ஞானவிஹீனகா ஞானவிகீன சர்வமத்தேன நீ ஞானம் இல்லாம நீ வாட்டவர் நீ என்ன அனுஷ்டானம் பண்ணாலும் சரி ஞானம் வந்ததுக்கு பிறகுதான் மோக்ஷம் ஞான சர்வமதேன முக்தி ஜென்மசத்தேன்கணக்கான ஜென்மாவை எடுத்தாலும் சரி நீ இதை மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா மோக்ஷம் வரவே வராது அப்ப என்ன சங்கராச்சாரியர் என்ன ஸ்வெனாட்டிகா அவர் யாத்திரை பண்ணலையா அவர் விரதங்களை அனுஷ்டானம் பண்ணிருக்க மாட்டாரா உயர்ந்த வித்யாதானம் பண்ணிருக்கிறார் ஆகினால கருத்து என்னன்னா போதாது அதுக்கு பிறகு உண்மையை தெரிஞ்சுதான் ஆகணும் ஞானத்தை பெற்றுத்தான் ஆகணும் என்ன சுவாமி எல்லாரும் இதோஸ் கம்பல் பண்றீங்க அப்படிங்கிறாங்க சில பேர் நான் கம்பல் பண்ணல கிருஷ்ணர் பகவத்கீதை பகவத்கீதைன்னு ஒன்று சொல்லியிருக்கார் அந்த பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயம் ஒன்று இருக்கு அந்த பதிமூணாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் சாதனங்கள் தேவைன்னு லிஸ்ட்டு கொடுக்குறார் என்னெல்லாம் சாதனம் தேவைன்னு லிஸ்ட்டு கொடுக்குறார் ஏன்னா இது என்னோடய சொந்த கதைன்னா நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் அமானித் தொடங்கி கீத படித்தவங்களுக்கு தெரியும் கடைசியில் தெரியுமா சொல்லி முடிக்கிறார் அவர் முடிக்கிறார் வருஷ நிறைய பண்புகள் குணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போய் கடைசி சாதனமா தத்துவ ஞானத்தின் பிரயோஜனத்தை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அவன் தத்துவ ஞானத்தை கட்டாயம் பயின்றே ஆக வேண்டும் இதில் ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணு சொல்லலை ஏதோ ஒன்று நான் இருபது சொல்லியிருக்கேன் இது ஒன்னு ஏதோ ஒன்று படைச்சா படைச்சாலே போறோம் அப்படின்னு சொல்லலை அவர் இத்தனையும் சேர்ந்து பண்ணி ஆகணும் எதுக்கு இதை சொல்லுகிறோன்னா என்னதான் நாம் கர்மா யோகம் பண்ணினாலும் என்னதான் நாம் ஒரு வடிவத்தில் கடவுளை கும்பிட்டாலும் என்னதான் நாம் விஸ்வரூபமாக பகவானை உபாசனை பண்ணினாலும் பரிபூரணமான ஆனந்தத்தை முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நமக்கு என்ன தினந்தோறும் காபி சாப்பிடணும் என்ன பக்தி பண்ணுறதா இருந்தாலும் காபி சாப்பிட்டாகணும் வேளா வேலைக்கு ஒரு நாளைக்கு உணவை ஒழியன்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய் இடும்பை என்ன போ அப்படின்னு அவர் வயத்தை பார்த்து திட்டம் ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்குன்னா சாப்பிடாம இருக்க முடியல உன்னால தாங்க முடியல பசி சரி ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்ரெயின்ல போறோம் எனக்கு கட்டின்னு போனோம் சாப்பிட்டு விட அப்படின்னா அதுவும் முடியல இரு நாளைக்கு ஏழன்றாய் ஏழாய் இடும்பை என் வயிறே துக்கந்தர வயிறே நீச்சு போ கோ திட்டே சாப்பிடுறது அவையார் எதுக்கு சொல்றேன் என்னதான் பரமபக்தி பண்ணாலும் பிருந்தாவனத்திலேயே போய் நிறைய பேர் அப்படிலாம் போறவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் சொத்துக்கத்தை எல்லாம் நேர பிருந்தாவனத்தில் போய் ராம ராம ராம கிருஷ்ண கிருஷ்ணான்னு பஜன் பாடிட்டு இருந்தா போறோம் இங்க குழந்த குட்டி எல்லாத்தையும் விட்டு விட்டு எப்படியோ போங்கோ நான் போயிடுறேன் இப்போ இங்க எல்லாம் வந்துருக்கதெல்லாம் உங்களை இங்கேயே உட்காந்துச்சதுக்கா இல்லை அங்கே போய் ஒழுங்கா எல்லாம் பண்றதுக்கா சொல்லியிருந்தேன் காலம்புற நான் தான் சொன்னேன் அங்கேயே வந்துட்டார் நமக்கெல்லாம் ஆசை வருதான்னு கேட்டேன் நானே இங்கே இருக்கிறது இல்லை அப்புறம் எல்லாம் உங்கள நான் சொல்றதுக்கே இப்போது என்ன தான் பிருந்தாவனத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கூட வேடா விலைக்கு சாப்பிடணும் அதுக்கு சம்பாதிக்கணும் பணம் வேணும் பணம் வேணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் வட்டியை வாங்கிறதுக்காக இருந்தாலும் பேங்க்குக்கு போகணும் இல்லை இல்லை பணமெல்லாம் வேலை நிறைய பிளண்ட்டி மணி இருக்குது வட்டி மாத்திரம் வாங்கிட்டு வந்தால் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போகணும் செல் எழுதணும் செல்லான் எழுதணும் செக் எழுதணும் அப்போ விவகாரம் பண்ணணும் நீங்கள் போய் பேங்க்கு போனோடனே நாலு நாளைக்கு ஸ்ட்ரைக்காக இருக்கும் ஒரே கூட்டமாக இருக்கும் அப்ப உடனே உங்களுக்கு கோபங்கோபமா வரும் என்ன உலகம் இது கோபம் வரும் விஸ்வரூப தரிசனம் கோபங்கோபமா வரும் இப்ப இங்க என்ன பண்ணாரு கோபங்கோமா வரும் அப்போ இதுல பேர் என்னன்னா அந்த உலகத்தை உண்மையு நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பாடி மைண்ட் எல்லாம் உண்மையு நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னதான் நம்ம கர்மயோகம் பண்ணினாலும் என்னதான் நம்ம விஸ்வரூப பக்தி ஏகரூப பக்தி பண்ணினாலும் கூட நமக்கு பரிபூரணமாக துக்கம் போகாது முழுமையான இன்பம் வந்துடாது அதனால நிறைய குறைக்க முடியும் நான் சொல்லல சாஸ்திரம் சொல்லுகிறேன் சங்கராஜர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அப்போ இதுக்காக வந்து நம்ம விஷயத்தை புரிஞ்சுன்னு பேசுறோம் முடியவே முடியாதுன்னு சொல்றோம் அப்போ அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது நீ ஒரு நாளும் அடைய முடியாது ஏன் அடைய முடியாது அதுக்கு வழக்கமான ஒரு நியாயம் அடையப்படுகின்ற எதுவுமே நிலைத்திருக்கக்கூடியது அல்ல அடையக்கூடிய எதுவுமே நிலைத்திருக்கக்கூடியதல்ல எத் எத் பிராபியம் தத் அனித்யம் எது எது அடையப்படுகிறதோ அது அது அனித்யம் சரி இதுக்கு வழக்கமான ஒரு நியாயம் இருக்கு இன்னொரு நியாயம் சொன்னதான் புரியும் இன்னொருமோ அதெல்லாம் அனித்யம் வருவதெல்லாம் மறைந்தன தோன்றும் தோன்றின மறையும் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் ஜாத்தி துவ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருத ஜத்தில் உள்ள சூடு அநித்தியம் நான் அதிகமா விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு தப்பிக்கிறேன் விஷயத்துக்குள்ள போகணும் ஜலத்தில் உள்ள சூடு சந்தேகம் இல்லையா அக்னியுள்ளோ சூடு நித்தியம் அதுபோல இயல்பாக இருப்பதுதான் நித்தியமாக இருக்க முடியும் என்கின்ற நியாயப்படி நாம் இன்பமாக நித்தியமான இன்பத்தை அடைய வேண்டுமென்றால் அது ஏற்கனவே நம்மிடம் இருக்க இருக்கத்தான் வேண்டும் இது ஒரு நியாயம் நித்தியமான இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்கனவே நம்மிடம் இருக்கத்தான் வேண்டும் இந்த இடத்துல தான் கலையில வகுப்ப அது இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை துன்பத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ உண்மையிலேயே இன்ப வடிவமாகத்தான் தம் வித்யா பகவான் சொல்றா தம் வித்யா துக்க சம்யோக வியோகங்கிற யோக சம்யம்ங்கிற உன்னை துன்பத்திலிருந்து உன்னை பிரித்து கொள்வது தான்ப்பா மோக்ஷம் அப்போ நான் என்ன அர்த்தம் ஆனந்தத்தை அடையிறது இல்லை துக்க நிவத்தி நம்ம தான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கோம் ஏதோ வருது இது வருதுன்னு பிடிச்சிட்டு இருக்கோமே தவிர இங்கே வழக்கமாக இந்த தேசத்தில் ஒரு எக்ஸாம்பிள் உண்டு ஏதோ இந்த மாதிரி கங்கை கரையில் போய் ஏதோ கருப்பாக ஒன்று போயிட்டே இருந்தது அது கம்பளின்னு நினச்சிட்டார் சுவாமியார் ஏன்னா இங்கே ப்ராப்ளம்னா கம்பளி தான் ஏன்னா குளிர்காலம் பயங்கரமாக இருக்கும் நவம்பருக்கு அப்புறம் இந்த இந்த அக்டோ செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு ரொம்ப நல்ல ஒரு சீசன் இந்த ஊரில் அவர் அது கம்பளின்னு நினச்சிட்டார் நினச்சி வேகமாக போய் அதை பிடிச்சிட்டார் அது பிடிச்ச உடனே என்ன ஆடுத்து அது எழுத்து அப்படியே போகுது அதோட அது கூடவே போறாரு அவர் இங்க கரையில் இன்னொரு சாமி இருக்காரு ரெண்டு சுவாமி இருந்தாங்க இவர் தான் போய் அதை எடுத்துட்டு வர்றார் அது இந்த சாமியா ரொம்ப புத்திசாலி இவர எடுத்துட்டு வர்னார் அங்க போய் போயிட்டு இருக்காரு அவரோட ஏன் அந்த விட்டு பரவாயில்ல கிடைக்காட்டானு பரவாயில்ல விட்டுருந்தார் நான் விட்டுலாம் அதை என்ன விட முடியாது கரடியா நான் விட்டாலும் விட்டு அது கரடி போயின் இருக்கு அது மாதிரி அதை நாம பிடிச்சுட்டு இருக்கோம் முதல்ல அது வந்து அதுக்கப்புறம் அது நம்மள பிடிச்சிக்கிறது நினச்சுக்காக சொல்றேன் துன்பத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் தயான சுவாமிய சொல்லுவாங்க சுவாமிஜி எப்படி ப்ராப்ளம் என்னங்கிட்ட இல்லைங்கிறீங்க நான் தான் ப்ராப்ளத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேனே அதனால தான் சொல்றேன் உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அப்படிம்பார் எப்படி சுவாமிஜி நீங்க வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை நீயா நடிச்சிட்டு இருக்க கற்பனை பண்ணிட்டு இருக்கா நீன்ஸ் வருது போகுது இல்லை அப்ப அது நீ இல்லை இல்லை ஓஹோ அப்படி யோசிக்கிறீங்களோ அது சரியா புரிய மாட்டேங்கிறது நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இன்பத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதும் நாம் இன்பமாகவே இருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கு நாம் இன்பமாக இருக்கிறோம் என்று ஏன் நமக்கு தெரிவதில்லை உண்மையிலேயே இன்பமாகத்தான் இருக்கிறாய் இருந்தாலும் உனக்கு நீ இன்பமான சொரு ஆனந்த சொரூபம் உனக்கு தெரியல ஆகினால ஆனந்தத்தை அடைய முடியாது ஆனந்தத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியும் எவ்வளவு உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்தாலும் அந்த ஆனந்தம் அனித்தியம்தான் வேதாந்த சாஸ்திரப்படி பதஞ்சலி மகர்ஷி சொல்லக்கூடிய யோக சாஸ்திரத்தின் படி அடையக்கூடிய நிர்விகல்ப சமாதியும் கூட அனித்தியம் என்று பேசுகிறது வேதாந்தம் நிர்விகல்ப சமாதியில அப்படியே ஒரு ஆனந்தம் அப்படியே பொழியிறதுன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம பார்க்கல அப்படி ஒரு ஆன நமக்கு தூக்கம் தான் தெரியும் அப்போ அந்த ஒரு ஆனந்தம் சொல்லுகிறார்களே அந்த ஆனந்தம் கூட அது ஒரு கண்டிஷனில் பெறக்கூடியதுதான் ஆகவே நியாயப்படி பார்த்தால் அதுவும் அனித்தியமே ஆகும் மற்ற ஜனங்களை காட்டிலும் அவங்க உயர்ந்த ஒரு ஆனந்தத்தை பெறுகிறார்கள் என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் துன்பத்தில் இருக்கும் பொழுதும் நீ என்று சொல்லுகின்ற வேதாந்த வாக்கியத்தை நாம் புரிந்து வேண்டும் நெர்விகல்ப சமாதியில இருக்கிற போதும் ஆனந்தம் இருக்கு விவகாரம் பண்ற போதும் ஆனந்தம் இருக்கு துக்கம் அனுபவிக்கிற போதும் ஆனந்தம் இருக்கு சுகம் வியாபக சுகம் அனுபவிக்கிற போதும் ஆனந்தம் இருக்கு இந்த சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும் அந்த ஆனந்த ஸ்வரூப்பம் மாறவே மாறாது இன்னும் போக போக இதை நல்லா விளக்கினா உங்களுக்கு புரியும் இரண்டாவது ஸ்லோகத்திலேயே இதற்கு நல்ல விளக்கம் வரப்போகிறது தெளிவாக இதை விளக்குவதற்கு முயற்சிக்கிறேன் அந்த ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வேதாந்தத்தை முறையாக நாம் படிக்க வேண்டியிருக்கிறது உபனிஷதங்களை படிக்க வேண்டியிருக்கிறது அந்த உபனிஷதங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கின்ற குருமுகமாக படிக்க வேண்டியிருக்கிறது யகத்தினுடைய முதல் சாதனமே ஸ்ரவணம் ஸ்ரவணம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா குரு அருகாமையில் இருந்து உபனிஷத்துக்களை அல்லது உபனிஷத்தினுடைய கருத்துக்களை விளக்குகின்ற எந்த நூலாக இருந்தாலும் அதை முறையாக கேட்பது தான் கேட்கறது முறையாக கேட்கறது கேட்கறதுன்னு அது அர்த்தம் வேற சும்மா காதல் உட்காந்து கேட்டுக்கிறது அர்த்தம் இல்லை அப்படி உட்காந்து எழுதுறீங்க பாருங்க அதுதான் வணம்னா தாத்பரிய நிச்சயம் ஸ்ரவணம்னு சொன்னா சாஸ்திரங்களுடைய தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இதுக்கு பேரு சிரவணம்னு பேரு அப்புறம் இன்னொரு சாதனம் இருக்கு மனநம்னு பேரு இன்னொன்னு இருக்கு நிதித்தியாசனம்னு பேரு மனவணத்துக்கு பிறகு நிகழக்கூடிய ஒன்று வருஷமா உண்மையை மனசில் உறுதியாக வைக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம் கொஞ்சம் விளக்க போற இது கர்ம அனுஷ்டானம் கர்ம யோக அனுஷ்டானம் ஏக ரூபசகுண பிரம்ம உபாசனா விஸ்வரூபசகுண பிரம்ம உபாசனா அதுக்கு பிறகு நமக்கு பக்குவம் வந்ததுனால குருகிட்ட போய் உண்மையாக ஆனந்தம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படி போகும் பொழுது அந்த உபனிஷத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற பொழுது அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பிரமாண அசம்பாவனான பேர் முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல அதை நாம அந்த சந்தேகத்தை பிரமாண பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெ நமக்கு சந்தேகமா இருக்கு அந்த பிரமாணத்தை விசாரம் பண்ண உடனே அதில் அறிவு வந்துருக்கு தத்துவபோதம் படிக்கிறோம் சாதன சதுஷ்டய சம்பத்தி அதுக்கு பிறகு பஞ்சகோஷ விவேகம் ஆத்மா அநாத்ம விவேகம் இப்படி எல்லாம் பண்ணி நம்ம வந்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அவ்வளவுதான் உபநேசத்தை என்ன சொல்லுங்கிறது நீ கடவுளை வேறாகவும் உன்னையும் உன்னை வேறாகவும் நினைத்து கொண்டிருந்தாய் நானும் அப்படித்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் மறுக்கவில்லை உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் வேறு என்றும் நீ வேறு என்றும் நான் உனக்கு உபதேசம் பண்ணினேன் வாஸ்தவன்தான் ஆனால் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அப்படி சொன்னேன் உண்மையில் நீ வேறு கடவுள் வேறு இல்லவே இல்லை கடவுள் ஆனந்த ஸ்வரூபம் நீ துக்கஸ்வரூபம் என்று நினைக்காது நீ ஆனந்த ஸ்வரூபம்தான் நீ துக்க வடிவினன் அல்ல நீ அந்த சாக்சாத் ஈஸ்வரன் தான் என்று சொல்லி உண்மையை விளங்க வைக்கிறது அப்போ உபனிஷத்து என்ன சொல்வது கர்மகாண்டம் முழுவதும் என்ன சொல்வது ஈஸ்வரன் வேற நீ வேறன்னு சொல்லுகிறது ஞான காண்டத்துக்குள்ள நுழைஞ்சவுடனே என்ன சொல்கிறது ஈஸ்வரன் நீயும் ஒன்று தத்துவம் அசி ஈஸ்வரனாகவே நீ இருக்கிறாய் அயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மனுக்கு வேறாக இல்லை அகம் பிரம்ம அஸ்மி இந்த மகா வாக்கியங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது இதனால என்ன நமக்கு தெரிகிறதுனா உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னு நமக்கு புரியுது பிரமாணம் என்ன சொல்லுகிறதுங்கிறது முதல்ல உபநிஷத்து என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாது உபநிஷத்தை வந்து குருமுகமாக நம்ம படித்ததுக்கு பிறகு உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போகுது அப்போ பிரமாண அசம்பனா நிவர்த்தி பதினம்னா அந்த சாஸ்திரம் அந்த அறிவை தரக்கூடிய கருவி அது வந்து உண்மையை சொல்லி கொடுத்த உடனே ஓ இதுதான் இது சொல்லுது அப்படின்னு புரிஞ்சு போயிடுறது வணத்தினுடைய பிரயோஜனம் இதுதான் ஸ்ரவணத்தினால நமக்கு என்ன நிகழ்கிறது பிரமாண அசம்பனா நிவத்தி ஸ்ரவணேன நஷ்யதி ஸ்ரவணத்தினால் முறைப்படி செய்கின்ற ஆராய்ச்சியினால் பிரமாணத்தின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்கின்ற அறியாமை நீங்குகிறது பிரமாணம் என்ன சொல்லுகிறது முதல்ல தெரியல அதை படித்த உடனே தெரிஞ்சுடுத்து அதனால அது நீங்கிவிட்டது ஆனால் இத்தனை வருஷமாக கடவுளே பகவானே பகவானே பகவானேன்னு ஏன் அவ்வளோ உபாசனை பண்ணி நான் வேறே அவன் வேறே நினைச்சே வாழ்ந்து இப்போ திடீர்னு உனக்கு முழுமையான சந்தோஷம் வரணும்னு சொன்னால் உண்மையை புரிஞ்சுக்கணும்னா வேற்றுமையே கிடையாது விவகாரத்தில் வேற்றுமையும் துக்கம் விவகாரத்தில் வந்து அதர்மமாக வாழ்கிற போதும் வேற்றுமை இருக்குது தர்மமாக வாழ்ற போதும் வேற்றுமை இருக்கு அதற்கும் அஞ்சாமை அஞ்சுவது கண்டு அஞ்சுவது அறிவார் தொழில் வள்ளுவர் சொல்றார் எங்க அஞ்சனமும் அங்கு பயப்படணும்பா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் நெருப்பு கண்டா எப்படி பயந்து ஓடுறோமோ அத கண் அதே மாதிரி இதையும் பயந்து ஓடணும் அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அறிவார் தொழில் அறிவார் தொழில்ங்கிறார் அறிவார் தொழில்னா புத்தி உள்ளவனுக்கு எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவான் அக்கிரம காரண கண்ட கண்டா தூரத்திலிருந்தே போக்ரி நமஸ்காரம் சத்புருஷ நாராயணனுக்கு பக்கத்தில் போய் நமஸ்காரம் ஆகையினால அது அக்கிரமம் பண்ற போதும் வேற்றுமை இருக்கு தர்மமாக நடக்கிற போதும் வேற்றுமை இருக்கு ஆனால் வேதம் சொல்லுகிறது துவைதாத்தி பயம் பவதி எங்க இருந்தா என்னப்பா துவைத்தம் இருந்தா பயந்தான் இங்கேயா இத்தனை அதுக்கு பயந்தா இப்போ பகவானு பயந்துட்டு இருக்கேன் எங்கேயா தெரியாமல் போயிட்டா என்ன பண்ணுற நியாயம்தான் உனக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது தர்மமாக வாழ்றது ஆனா உனக்கு உண்மையான வாஸ்தவமான சந்தோஷம் வரணும்னா அவனும் நீயும் வேறே நினைச்சு உதரமந்தி இந்த பரம்பொருடத்தில் சிறிதளவு வேற்றுமையை எவன் கற்பிக்கிறானோ அவனுக்கு பயம் உண்டாகிறது என்று உபனிஷத் சொல்லுகிறது அதிர்ஷ்டே நாத்மே நிருக்தே நிலஜனே பயம் பிரதிஷ்டே டத்திலே வேற்றுமையை காணாமல் ஒற்றுமையை காண்கிறானோ தானும் இறைவனும் வேறல்ல என்று ஒற்றுமையை உணர்கிறானோ அவனுக்கு பயம் நீங்குகிறது அதசோயம் உதரம் அந்த கொஞ்சமாவது அவரும் நானும் ஒண்ணுதான் ஆனா அதே அப்படிலாம் சில பிலாசபி இருக்கு நம்ம அதனால ஒன்றுதான் பேருது விசிஷ்டாத்வை தான் சைவ சித்தாந்தம் அப்படித்தான் ஒன்றாய் உடனாய் வேறாய் ஏதோ ஒன்று சொல்லுன்னா ஒன்று சொல்லு உடனா உடனே சொல்லு ஒன்று வேற என்ன இல்லை மூணும் சரிதான் சுவாமி பார்ப்போம் இதுக்குள்ள இன்டர் பண்ணேன்னா வேற விஷயத்துக்கு போயிடும் அப்போ வேற்றுமையை நீக்கணும் அடியோட நீக்க வேண்டும் என்று ஞானகாண்டம் பேசுகிறது அத்வைத்தே அபயம் சங்கராச்சார அடிக்கடி பிடிக்கிற வார்த்தை இது அத்வைத்தே அபயே அமரே அப்படி வண்ணிச்சுட்டே போவார் அஜரே அப்போ உபனிஷத்து படித்த உடனே என்ன ஆகிறது பிரமாண அசம்பாவனா நீங்கிவிடுகிறது எல்லாம் எண்ணத்துக்காக சுவாமி இப்படி பேசுகிறான்னு நினைக்கிறாங்க அத்வைத மகரந்தத்தை சொல்லணும்னா நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் இது சொன்னாலும் கூட சிரவணம் பண்ணத்துக்கு பிறகு கூட அது எப்படிங்க நானும் பிரம்மும் ஒன்றாக முடியும் இங்கே சொல்கிறத்துக்கு வேணால் கேட்க வேணா நல்லா இருக்கு கடவுளும் நீயும் ஒன்றுங்கிற வார்த்தையை கேட்குற போது நல்லா தான் இருக்கு ஒவ்வொரு மனிதனிலும் இறைவனை பார் அது இறைவன் எப்பேற்பட்டவன் இவன் இந்த சாதாரண ஆள் இவனை போய் இறைவனாக பாருன்னா என்னை விளையாடுறீங்களே நடக்கிற காரியம் அது கடவுளை கடவுளை பற்றி லக்ஷணம் தெரியாதவங்ககிட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்லை ஓஹோ அப்படியா அப்படின்னு தலையாட்டிப்பான் ஈஸ்வரனை பற்றின லக்ஷணம் தெரிஞ்சவனுக்கு ஈஸ்வரனை இவனை ஒன்றுன்னு சொன்னால் அது எப்படி புரியும் ஒத்துக்க முடியும் சாதாரணமாக நம்ம ஈஸ்வரனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஏதோ வழக்கம் போல் கூட்டத்தோட சேர்ந்து அசமரி ஆட்டு கூட்டம் மாதிரி நம்மளும் கும்பிட்டுருந்தோம்னா எல்லாம் கடவுளா ஆஹா அப்படியே தலையாட்டிப்போம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனாயிருந்தா கடவுளை அதுவே அறவுற சரியா இல்லை அவன் அப்பேற்பட்ட பகவான் எங்க ஒண்ணுத்துக்கு உதவாத ஏதோ கொஞ்ச நெஞ்சம் பண்ணாலும் அதுலயும் ஏகப்பட்ட மிஸ்டேக் இப்போ ஏற்பட்ட நானும் அவனும் எப்படி உன்னாக்க முடியும் கொஞ்சம் விவரமாக தானே பேசுகிறேன் என்ன ரொம்ப படித்தா புத்தி கலங்கி போய்டும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது உங்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும் போட்டுருக்கு அகங்காரம் வந்துடும் இப்ப என்ன அகங்காரம் போயிட்ட மாதிரி அகங்காரம் வந்து படித்தாதான் போகும் சிலதெல்லாம் படிக்க முற வேண்டிய முறைப்படி படித்தா அகங்காரம் போகும் படிக்கிற முறை படிக்க தவறி படிச்சா அகங்காரம் வளரத்தான் செய்யும் இருக்கட்டும் விஷயத்து முடிக்கும் அசம்பனா நீங்கினாலும் பிரமேய அசம்பனா கண்டினியூ பண்றதான் பிரமேய அசம்ப அந்த சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்கான் சோ கிளியர் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா புரிஞ்சு போயிடும் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் சொல்கிறார் சார் இவர் தான் இந்த நம்ம ஐயா சாமியோட பையன் முத்துக்குமாரன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சு ஏன்னா இன்னும் ஐயா சாமியோட பையன் முத்துக்குமார் இவர் ஏ முத்துக்குமார் இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து என்ன சொல்கிறார் காட்டி இவர் வந்து இவர் தான் ஏ முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார் முதல்ல எனக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா ஏ வா கே வா ஏ கே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இந்த ஃபோனில் என்ன அடிக்கிறேன்னு கே ஃபார் டி டி ஃபார் டாக்டர் நான் டி ஃபார் டாக்டர் தான் என்ன வந்து இந்த டி அதை டி இந்த அடிக்கடி டி இதெல்லாம் வந்து சந்தேகம் வந்துடும் நமக்கு அது மாதிரி முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னே காதலை விழுகலை அப்புறம் என்ன சொல்றாங்க ஏ முத்துக்குமார் ஏ முத்துக்குமார் இல்லை ஏ முத்துக்குமார் ஏ முத்துக்குமார்னு சொன்ன உடனே ஓஹோ ஏ முத்துக்குமாரா இப்போ பிரமாண ஓவர் என்ன சொல்றாரு முதல்ல காதலை விடலை சரியா இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் ஏ முத்துக்குமார் தான் அப்படின்னு சொன்னோன்னா ஓஹோ ஏ முத்துக்குமாரா அப்புறம் இன்னொரு சந்தேகம் வருது நேத்துக்கு தான ஒருத்தன் சொன்னா அவன் நேத்திக்கே பாம்பே போயிட்டான்னு இப்போ இப்படி இங்கே இருக்கான் இப்போ பாம்பே போயிட்டால் அஞ்சு நாள் ஆகும்னு சொன்னார் அவர் தான் சொன்னார் இவர் என்ன சொல்கிறார் இவர் தான் முத்துக்குமார்னு சொல்கிறார் அவர் சொல்கிற வார்த்தை புரிஞ்சிடுச்சு வார்த்தை புரிஞ்சதில் சந்தேகமே இல்லை புரிஞ்சிடுச்சு ஆனால் அவர் நேற்றுக்கே இங்கே பாம்பே போயிட்டார்னு சொல்லிட்டாரு ஒருத்தர் அவர் வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகுன்னாரு இப்போ இவர் சொல்கிறது அந்த முத்துக்குமார் தானா இப்போ இந்த சம்பாவனை இந்த அசம்பாவனக்கு என்ன பேர் அவர் சொல்கிற விஷயத்தில் சந்தேகம் வந்துடுது அவர் சொன்னது புரிஞ்சுது ஆனால் சொல்ற விஷயத்தில் சந்தேகம் இருக்கு சொல்றதுலேயே சந்தேகம் முதல்ல ஏயா கேயான்னு இப்போ என்னன்னா ஏன் முத்துக்குமார் தான் ஆனால் அவர் தானா இவருங்கிற சந்தேகமாக இருக்கு இல்லை இல்லை அவர் நேற்றுக்கு கிளம்பினாரு கிளம்பி ஒரு ட்ரெயின் ட்ரெயின் பிடிச்சி போனார் அந்த ட்ரெயின் நாலு மணி நேரம் லேட்டு அதனால அது மிஸ் ஆகி போச்சு அதனால அவருக்கு வந்து ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிவிட்டார் அதனால அப்புறம் போக வேண்டியம் நடக்கலாம் ஓஹோ என்ன தத்திர விசாரிய விஷயத்துவம் எத்தனை எத்திர எத்த எத்திர சந்திக்திர விசாரிய விஷயத்துவம் எத்த எத்திர அசந்திக் தவம் சந்தேகம்னா என்னன்னு சந்தேகம் வரப்படாது சந்தேகம்னா என்னங்க சந்தேகங்க வேதாந்தம் படிக்கிற இல்ல எ எத்தனை எங்கெங்க சந்தேகம் வருமோ அங்கெங்க விசாரணை பண்ணணும் சந்தேகம் தப்பு கிடையாது சந்தேகத்தை வச்சுட்டே இருக்கிறதான் தப்பு சந்தேகத்தை கிளியர் பண்ணிடணும் நிறைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன தெரியுமா மனசை விட்டு பேசாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு சந்தேகத்தை நல்லா விருத்தி பண்ணி இவங்களையும் இடைஞ்சல் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்க அதனாலதான் பல பிரச்சனைகள் வீட்டில வருது சின்ன விஷயத்த கூட உள்ள மறைச்சுக்கிறது தேவையில்லாததான் பேசறது அனாவசியமானதெல்லாம் பேசறது எதை பேசி சரி பண்ணணுமோ அதை சரி பண்றதே இல்லை அதை அப்படியே வளர்த்தி வளர்த்தி வளர்த்தி கடைசியில சைக்காலஜிஸ்ட் இல்லாட்டி போனா சாமியாருக்கா சொன்ன சந்தேகத்துல அங்க போயிட்டேன் சந்தேகத்தை வச்சுட்டே இருக்க கூடாது சந்தேகத்தை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது சந்தேகத்தை அப்பப்போ கிளியர் பண்ணிடணும் பண்ற வரைக்கும் சந்தேகத்தை சந்தேகம் போக போறதா என்ன சந்தேகம் போறதே இல்லை தெளிவுபடுத்தாத வரை சந்தேகம் நீங்க போவதில்லை சந்தேகம் நீங்க போவதில்லை உபனிஷத்து வந்து சிரவணத்தினால பிரமாண அசம்பனை நீங்கிட்டாலும் கூட நான் பிரம்மமாக இருக்கிறேனு ஒத்துக்க முடியல என்னால அதனால எனக்கு இன்னும் சந்தேகம் நீங்கவில்லை சந்தேகம் அஜ்ஞானத்துக்கு சமானம் ஆனா அஜானம் முதல்ல தெரியவே இல்லை உபனிஷத்து என்ன சொல்லுது வேதாந்தம் என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை இப்ப அஜ்ஞானம் இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியும் ஆனா சொல்ற விஷயத்தை ஏத்துக்க முடியல ஏன் ஐயா ஏன் முத்துக்குமார் தெரியிறது ஆனா இவர் ஏ முத்துக்காருமாருன்னு ஏத்துக்க முடியல என்ன நேத்துக்கு மாம்பே போறேன்னு சொன்னாரு அதே மாதிரி உபனிஷத்து வந்து நீ பிரம்மமாக இருக்கிறாயின்னு சொன்னாலும் கூட எனக்கு என்னால் அதை ஏற்றுக்க முடியல அது எப்படி சம்சயத்துக்கு லட்சணமே என்ன தெரியுமோ திகோட்டிக்கா சம்சயா இப்படியா அப்படியா இறைவனும் மனிதனும் ஒன்றா வேறா இப்படி ரெண்டு கேள்வி வந்தால் தான் சரி ஒன்றா வேறா திகோட்டிக்கா சம்சயா சம்சயத்துக்கு லட்சணம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பல இருக்கணும் ஆத்மா கர்த்தாவா போக்தாவா போக்தான்னா எப்படிப்பட்ட போக்தா சுகபோக்தா துக்க போக்தா மற்றது எனக்கு வேறு என்னெல்லாமோ கேள்வி வரும் அப்போது அர்ஜுனன் வந்து ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது தேயத்தில் கேள்வி கேட்குறான் பாருங்கள் ஞானமாக கர்மமாக முக்தி எது கொடுக்கும் சரியா சொல்லும் ஏற்கனவே குழம்பு போய் நான் இங்கே நிற்கிறேன் நீ வேறு இன்னும் அதிகமாக குழப்பாத அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் அது மாதிரி சந்தேகம் வந்தாச்சுன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணியே ஆகணும் ஏன்னா சந்தேகத்தோடு இருக்கிற ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்காது அஜ்ஞானம் எப்படி நமக்கு பயனை கொடுக்காதோ அதே போன்று சந்தேகத்தோடு கூடியிருக்கிற ஞானமும் பயனை கொடுக்கப் ஆகவே சந்தேகம் நீங்குவதற்காக விசாரணை பண்ண வேண்டும் எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் இறைவனும் மனிதனும் ஒன்று என்று சொல்லுகிறீர்கள் ஜீவோ பிரம்மை ஜீவோ பிரம்மை ஜீவன் வேறு பிரம்மன் வேற இல்லை என்று சொல்லுகிறீர்களே எப்படி அது சாத்தியம் இந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு இதுதான் இந்த இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த போர்ஷன் இந்த அத்வைத முழுவதும் நான் பிரம்மமா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறது என்பதை நிரூபணம் பண்ணுவதற்காக விசாரணை பண்றதுதான் இந்த அத்வைத்த மகரந்த நூலினுடைய முக்கியமான பணி ஆகவே இந்த விசாரணைக்கு பேரு தமிழ்ல சமஸ்கிருதத்துல மனநம்னு பேர் தமிழ்ல சிந்தித்தல் பேர் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா மெய்த்தளிவாள் வாட்டம் அரும் கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்றால் வாட்டம் நீங்கும் எப்ப பார்த்தாலும் சுவாமிஜி என்னோர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க சுவாமிஜி போகவே மாட்டேங்க சுவாமிஜி அப்படிங்கிற பாருங்க சின்ன சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கு நானும் நினைக்கிறேன் ஒன்று ஒன்று சரியாயிடும் சரியாக நினைக்கிறேன் குட்டி குட்டியாக வருது அப்புறம் குண்டாயிடுறது என்ன பண்றதுன்னு தெரியாம மொழிக்கிறேன் சொல்றேன்ல வாட்டம் அடிக்கடி வாடி போயிடும் பிரம்மச்சாரி சொன்னார் தெளிவு பெறும் பிரமேய அசம்பனா நிவர்த்தி அப்ப நீங்க என்ன போட்டுக்கணும் பிரமாண அசம்பாவனா நிவத்திஹி மனநேன பிரமேய அசம்பாவனா நி நிவத்தி விபரீத பாவனான்னு இன்னொன்று இருக்குது அது இப்போ நம்ம இங்கே பேச வேண்டாம் நம்ம சப்ஜெக்டுக்கு அது விஷயம் இல்லை அப்போ முதல்ல ஒன்று தெரியுது சந்தேகம் வரணும்னா முதல்ல ஞானம் வரணும் விஷயம் தெரியணும் அந்த விஷயத்தில் முதல்ல அறிவு வேணும் அந்த அறிவு பெற போது அதில் சந்தேகம் அந்த சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு விசாரணையை மேலும் அதிகமாக்கணும் அப்பத்தான் விஷயம் புரியும் இந்த அடிப்படையில் தான் இந்த நூலானது எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஸ்ரவணத்தை நன்கு செய்தவர்கள்தான் இந்த நூலை கற்பதற்கு தகுதியானவர்கள் ஏற்கனவே உபனிஷத்துக்களை ஸ்ரவண கிரந்தங்களெல்லாம் படித்தவர்களுக்கு தான் இந்த மனந கிரந்தத்திலேயே அதிகாரம் அதனால இவர் என்ன பண்றார் நிறைய விஷயத்தை அவர் சொல்றதே இல்லை இந்த கவி இந்த நூலாசிரியர் ஏன்னா ஏற்கனவே உபனிஷத்து படித்தவனுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசிட்டு இருக்கார் சோ மெனி திங்ஸ் ஆர் கிராண்டட் எத்தனையோ விஷயம் அவனுக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் எத்தனையோ விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு பேசிட்டு இருக்கேன் ஆனால் அவர் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை படிக்கிற போது இவங்களுக்கு நல்லா வேதாந்தம் தெரியும் உபநிஷத்தெல்லாம் படிச்சிருக்காங்க தத்துவபோதம் தெரியும் ஆத்மபோதம் தெரியும் விவேக தெரியும் ஜீவ தெரியும் இவங்கள்லாம் நிறைய முண்டக்கோ உபநிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்து ஈசாவாசிய உபநிஷத்து கேனோபனிஷத்து கட்டோபனிஷத்து ஏகப்பட்ட உபனிஷத்தெல்லாம் இவங்க படிச்சிருக்காங்க அப்படி படிச்சிருக்கிற அவங்களுக்கு அதுல சொல்லியிருக்கிற விஷயத்துல உண்டாக சந்தேகத்தை நீக்கிறதுக்காக நாம் இப்ப பேச போறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு பேசுறார் ஆகையினால நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த டெக்ஸ்ட் மனந கிரந்தம் ஸ்ரவண கிரந்தம் இல்லை தத்துவபோதம் ஸ்ரவண கிரந்தம் தத்துவபோதம் ஸ்ரவண கிரந்தம் தத்துவபோத தத்துவபோதம் சிரவண கிரந்தம் விவேக சூடாமணி ஸ்ரவண கிரந்தம் ஆத்மபோதம் ஸ்ரவண கிரந்தம் ஆனா இது ஸ்ரவண கிரந்தம் இல்லை மனந கிரந்தம் மனநம்னு சொன்னாலே கண்டிப்பா லாஜிக் தேவை தர்க்கசாஸ்திரம் படிக்காமல் மனநம் பண்ண முடியாது தர்க்கசாஸ்திரம்னு லாஜிக் அதனால் நியாயம் தெரியாமல் வேதாந்தத்துடைய இந்த பகுதியெல்லாம் படிக்க முடியாது அதனால இவர் எல்லா பகுதியிலையும் ரொம்ப ரொம்ப நியாயத்தை நியாயபூர்வமாகவே பல விஷயங்களை நிரூபிக்கிறார் நியாயபூர்வமாகவே ஸ்ருதிமத சம்மதமான தர்க்கத்துடனேயே இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் புரிய வைக்கிறார் ஆக நான் இந்த அத்வைத மகரந்தத்திற்கு இதையே முகவுரையாக சொல்லியிருக்கிறேன் முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியாது முழுமையான இன்பத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியும் முழுமையான இன்பத்தை அறிந்து கொள்வதற்கு உபனிஷதம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும் உபனிஷதம் போன்றனா உபனிஷத்துக்கள் கருத்துக்களையே சொன்னாலும் பரவாயில்லை வெறும் எனக்கு ஆத்மபோதம் தான் தெரியும்னாலும் உபனிஷத் கருத்து தான் தப்பு கிடையாது அதை படித்தாலும் சந்தேகம் வந்துவிடும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நம்மை சற்று குழப்ப கூடும் என்ன குழப்பம் அந்த குழப்பத்தை சரியா குரு சொல்லி கொடுத்துட்டாருன்னா அவர் மனத்தையும் சேர்த்துடுவார் நிறைய சிரவணத்துல வந்து குருவே மனனத்தையும் சேர்த்துடுவார் ஆனா டெக்ஸ்ட் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க சந்தேகங்கள் உண்டாகுங்கிறதுக்காக வேண்டி மனநங்கள் நிறைய இருக்கு சித்தி கிரந்தங்கள் சித்தி பிரம்மசூத்திரம் எல்லாம் மனநா பிரம்மசூத்திரம் முழுக்க முழுக்க மனநம் சொல்ல முடியாது மீனிங் நிரூபிக்கிறது அதில் லாஜிக்கு ஜாஸ்தியாக இன்வால்வ் ஆனாலும் கூட இந்த இஷ்ட சித்தி அத்வைத சித்தி இது போன்ற பல கிரந்தங்கள் இருக்கின்றன நூல்கள் இருக்கிறது அதுதான் நன்றாக நமக்கு சம்சயங்களையெல்லாம் நீக்குகிறது உப்பநிஷத்துக்கு சரியான அர்த்தம் சொல்கிறது சந்தேகங்களை கிளப்பி அர்த்தம் சொல்வது தான் பிரம்மசூத்திரம் தத்விஜிசஸ்வ அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு வேதத்தில் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு முதல் சூத்திரம் எழுதுறாரு அசாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்போ இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் இந்த வேத வாக்கியத்துக்கு விசாரம் ஸ்ருதி விஷயம் அங்க அப்புறம் வந்து யதோ வா இமானி பூதானி ஜாயந்தேன் ஸ்ருதி அதுக்கு ஜென்மாத்தியதா அது ஒரு ஒன்னொன்றுக்கு ஒரு ஸ்ருதி சம்பந்தம் உண்டு பிரம்ம அது ஒரு மனந கிரந்தம் கூட இந்த இஷ்ட சித்தி அத்வைத சித்திங்கிற நூல்கள் தான் நன்றாக உறுதியாக இதை சொல்லுகிறது ஏத பிரம்மனும் நீயும் ஒண்ணுங்கிற விஷயத்த லாஜிக்கலாக அந்த வேத வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கான நியாயத்தை சொல்லி புரிய வைக்கிற அந்த கிரந்தங்களில் ஒன்றுதான் இந்த அத்வைத்த மகரந்தம் மகரந்தம் என்றால் என்ன நேர போயிட்டேன் மகரந்தம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நேற்றுக்கு அழகான தமிழ் வார்த்தை அது கொண்டு ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அழகா இருந்தது பூம்பொடி பூம்பொடி நல்ல வார்த்தை பூம்பொடி மக்கரந்தாங்கிற சம்ஸ்கிருதம் பூம்பொடி நான் கேட்டதே எழுது அது மலையாளத்தில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூட இல்லை பூம்பொடி பூம்பொடின்னா பூக்குள்ள அந்த மக்கரந்தம் தூள் இருக்கும் அது குள்ளே போய் உட்காந்துட்டு இந்த தேன் வந்து தேனி வந்து நல்ல தேனெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழகாக அதை கூட்டுக்குள்ளே வச்சு அது சாப்பிடுக்கிறது அதிக சாப்பிட்றது சாப்பிட விடுறானாய எடுத்துகிட்டு வந்து விட்றோம் இப்போ இந்த மக்கரந்தம்னு சொன்னால் மக்கரந்தம்ங்கிறது லிட்ரலாக அந்த பூக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துகள்கள் அதைத்தான் மக்கரந்தம்னு சொல்கிறோம் அப்போ அந்த மகரந்தத்துல என்ன இருக்கு தேன் இருக்கு புஷ்பங்கள் அந்த புஷ்பங்கள்ல மகரந்தங்கள் இருக்கு அந்த மக்கரந்தத்துலதான் தேன் இருக்கு தேனீக்கள் எல்லாம் அந்த மக்கரந்தத்துல இருக்கிற தேனியை தேனை எடுத்துக்கொண்டு தேனி எடுக்கிறது பருகுகிறது கீதையில பாக்குறோம் அத்வைத்த அமிர்த்த வருஷினி படிக்கிறோம் ஆனா இங்க என்னன்னா அத்வைத்த மகரந்த மரரந்தம் இங்க சொல்லிருக்கு அதுவும்த்த மரந்தம்ைத்த மகரந்தம் இல்லை அத்வைத்த மகரந்தம் இப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா உபனிஷதங்களை எல்லாம் நாம் மலர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் உபனிஷதங்களெல்லாம் மலர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் மலர்களில் இருக்கிற மலர்களை நாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் அதனால பெரிய பிரயோஜனத்தை நாம் அடைகிறோம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை பருகிற பொழுது முழுமையான பிரயோஜனத்தை நாம் அடைகிறோம் இருக்கட்டும் அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய தேனை வந்து நாம் பெறணும் இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஒரு பிச்சை பூவை பிச்சை பிச்சை திங்கப்படாது இது பண்ணக்கூடாது அது தேவையுமில்லை புரியறதுக்காக இந்த உபனிஷதங்களெல்லாம் புஷ்பங்கள் அந்த உபனிஷதங்கிற புஷ்பங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தேன் போன்ற கருத்துக்களை எல்லாம் இதிலே சொல்லியிருக்கிறார் உபனிஷத்துக்களுடைய தாற்பயத்தை விளங்க வைக்கின்ற நூல் மகரந்தம் தேனாகும் தேன் மனிதனுக்கு இன்பம் பயப்பது தேன் மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது அது வந்து ஸ்தூலமான ஆனந்தம் அந்த கடவுளை கூட என்ன சொல்கிறாங்க தேனே கருப்பன் கற்கண்டே சீனியே கருப்பட்டியே வான் கலந்த மாணிக்க வாசக மின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து கடைசியில் எல்லாம் கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே இந்த தேனை ரொம்ப சாப்பிட்டா உடம்புக்கும் கெடுதல் தான் தகட்டியும் போயிடும் ஆனா இந்த தேன் என்னன்னா இந்த கருத்துக்களாகிய இந்த தேனை நாம பருகணும் அந்த தேன் எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதே மாதிரி இந்த அத்வைத்த மகரந்தமும் ஆனந்தம்னா என்னன்னு புரிய வைக்கும் எப்படி பிசிக்கலா ஸ்தூலமா இருக்கக்கூடிய மது நமக்கு மது ஞானப்பிரதானே சொல்லுவாங்க சாதாரணமாகவே பகவானுக்கு தேனை அபிஷேகம் பண்ணால் உனக்கு புத்தி நல்லா வரும்பாங்க இல்லாட்டி சங்கீதம் நல்லா வரும்பாங்க மது ஞானப்பிரதா நல்ல குரல் வழம் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா போன ஜென்மாவில் பகவானுக்கு தேனா அபிஷேகம் பண்ணியிருக்கான் அதனால தான் இப்போ பகவான் ஒரு குரலை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு ரொம்ப புத்தியாக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க மது ஞானப்பிரதா இந்த பதினோரு அபிஷேகம் இருக்கு பாருங்கள் திரவியாபிஷேகம் அதுக்கெல்லாம் அந்த பாலக்காட்டுலாம் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க முதல் அபிஷேகத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ராசிபா பண்ணுவார் அப்புறம் இந்த மது அனேன மதுஸ்நானேன பகவான் சர்வ தேவாத்மகீ சாம்ப பரமேஸ்வர சுப்ரீத சுப்பிரசன்னோ பூத்வா அசிய யஜமான திருட ஜானசித்திப்பிரதோ பூயாதி பவந்தோ மகந்தோனு அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் அவருக்கு வரட்டுன்னு சொல்லி தேன் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதில் என்ன சொல்கிறேன் எப்படி தேன் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது போன்று இந்த அத்வைத்த மகரந்தம் மனிதனுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் விளங்க வைக்கிறது கொடுக்கிறது சொல்லக்கூடாது விளங்க வைக்கிறது விளங்க வைக்கிறது ஏன்னா இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் அடையக்கூடாது அறியணும்னு சொல்லியிருக்கேன் பழையபடியும் அப்பா போயிடக்கூடாதே ரொம்ப முக்கியமா இதை நோட் பண்ணிப்பாங்க நிறைய பேர் வேதமே சொல்றது அடையிறதுன்னு சொல்றது அது உபச்சாரம் அறியப்பட்ட அறிந்ததை அறிவதே அடைவதாகும் அறிவதே அடைவதாகும் நான் வந்து சாவி கொத்த இப்படி கையிலே வச்சு கிடையாத்த கையில வச்சிருந்தேன் அந்த கிடையா அங்க வச்சிருந்தேன் பாத்தியா பாத்தியா பாத்தியாங்க அந்த ஆள் பாக்குறேன் கை இந்த வழியா பாக்குறேன் கைக்குள்ளேயே இருக்கு அப்போ கிடையாது இப்படி வச்சு கிடையாரு கையில வச்சுட்டு இந்த கிடையாது பாத்தியா கிடையாது பாத்தியா கையிலே இருக்க பாருன்னா அது ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அது ஒன்றும் அடையலை புதுசாக அது மாதிரி ஆனந்தம் ஏற்கனவே ஸ்வரூபமாக இருக்கு குரு சொல்றார் முட்டாள் நீ பாரு நீ தான் ஆனந்த ஸ்வரூபம் முட்டாள்னு அவர் சொல்ல மாட்டார் உனக்கு தெரியல பண்ணி விவரம் இல்லை பாவம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருவார் ஏன்னா இவர் அப்படித்தான் போனார் அவர் குருகிட்ட அதனால நமக்கு நம்ம நம்மளை அதனால அவருக்கு விவரம் தெரியும் பாவம் நம்மளை அவ நான் சொல்லக்கூடாது நம்மளை இப்படித்தானே இருந்த ஒரு காலத்தில் அப்படின்னு அந்த குருவுக்கு தெரியும் தெரியாம இருக்காது எப்படி தேன் நமக்கு இன்பத்தை தருகிறதோ அது போன்று இந்த மகரந்தமும் நமக்கு இன்பத்தை அதுவும் என்னன்னா அத்வைத்த மகரந்தம் அத்வைத தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கின்ற நூல் சுருக்கமாக இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறது எப்படி அத்வைத்த அமிர்த்த வருஷினி அப்படின்னு பேர் வச்சு விடுறது இப்போ மகரந்தம்னா என்ன அத்த கருத்துக்களை விளக்குகின்ற நூல் அவ்வளவுதான் என்ன ஒன்றுதான் நீ தர்மம் எல்லாம் பண்ணிவிட்டு தர்மான் பரித்தஜ்ய சர்வ தர்மான் பரித்தஜரம் என்ன அத்வைத்தம் அத்வைதம் வேற ஏகம் வேறயா அதுக்கு பெரிய வியாக்கியான இருக்கு அத்வைத்தம் சொல்லிருக்கு பாருங்க ஏக்கம்னு சொல்ல அதுக்குதான் வேற ஒரு வாக்கியம் இருக்கு ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும் அப்ப அத்வைத்த தத்துவத்தை புகட்டக்கூடிய நூல் அத்வைத்தமாகிய பிரம்மஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபமாகிய தேன் அந்த பிரம்மஸ்வரூபமாகிய தேனை பரு கொடுக்கிறது யாருக்கெல்லாம் புத்தி இருக்கிறதோ அவர்களெல்லாம் பருகட்டும் பாராசரியவசமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியான நானாக்கியான ஹரி கதா சம்போதனா போதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதை அகஹா அஹஹா முதா பேபீயமானம் சந்தோஷமா சாப்பிட்றாங்க முதா பேப்பியமானம் மகிழ்ச்சியோடு பெறுகிறார்கள் இந்த குழந்தைக்கெல்லாம் தேன் சில பேருக்கு தேனா பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் அப்புறம் வயசாக அப்புறம் தேன் சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு அது மாதிரி சில சமயம் குழந்தைக்கும் கூட தேன் பிடிக்காம இருக்கலாம் ஆனாலும் தாய் ஸ்ருதி ஜனனி கொடுக்குற மாதிரி இந்த தேனை மருந்த வந்து தேனில் குழச்சு கொடுப்பாங்க தேனுக்காக ஆசைப்பட்டு மருந்தை சாப்பிட்டுடுவோம் ஆனா இங்க வந்து முழுக்க முழுக்க தேனை நன்றாகவே வழங்குகிறது இந்த பகுதி இதை இந்த அத்வைத மகரந்தம் என்கின்ற சொல்லுக்கு இதுதான் விளக்கம் இந்த நூலை இயற்றியவர் ஸ்ரீ லக்ஷ்மி கவி இவர் ஜாஸ்தி பாப்புலராக நிறைய பேருக்கு தெரியாது இவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஒரிசா மாநிலம் புரி ஜெகநாதர் கஷேத்திரத்தில் பிறந்தவர் வாழ்ந்தவர் லக்ஷ்மி தர கவி இவருடைய குருவின் பெயர் அனந்தானந்தா அனந்தானந்த இவருடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஜெகநாத கிருஷ்ணன் அந்த ஊர் தெய்வம்தான் அவருக்கு இஷ்ட தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் இவரும் கடைசி காலத்தில் சன்னியாசம் மேற்கொண்டதாக அறி அறிந்து கொ அறிந்து கொள்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அவருக்கு கிருஷ்ணேந்திரகிரி அவருடைய குரு பேர் அனந்தானந்த கிரி என்ன சன்னியாசிகள்லேயே ஆசிரம வனானு நிறைய அதில் பத்து இருக்கு சரஸ்வதி ஆகையினால் இவர் அனந்தானந்த கிரி கவியோட குரு இவர் கிருஷ்ணேந்திரகிரி இந்த லக்ஷ்மி தரைய கவி பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த என்னவானார் கிருஷ்ணேந்திர கிரியா மாறிவிட்டார் சன்னியாசம் ஆயுட்டார் இவர் இயற்றியதுதான் இந்த நூல் இவர் இன்னும் சில நூல்களை இயற்றியிருக்கிறார் மேலும் உள்ள விவரங்களை நாளை கூறுகிறேன் ஓம் கிருஷ்ணாய வாசு தேவாய தேவகி நந்தநாய சந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம ஓம் பூர்ணமூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாரி ஓ